வணக்கம் நிகர்கிலி நண்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு பிரான்சின் முதலாம் நெப்போலியன் இத்தாலியின் வெனிஸ் நகரை கைப்பற்றினார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வட ஆப்பிரிக்காவில் டுனிஷியா பிரான்சின் நேரடி ஆட்சியின் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்தி யூதர்கள் போலந்தில் ஹவுஸ்விட்ச் வதை முகாமில் நச்சுவாயு அறையில் வைத்து கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் பெர்லின் மீதான முற்றுகையை நிறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காஜ் சிங் ஜோத்புரின் மன்னனாக மூடிசூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜாயிர் நாட்டில் கொல்வேசி நகரை தீவிரவாதிகள் கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு போர்ச்சுக்கல்லில் திருத்தந்தை இரண்டாவது ஜான் பாலை கொலை செய்ய எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியடைந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்டர் அவர்கள் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களை சந்திக்க கியூபா சென்றார் அமெரிக்க அதிபராக பணியில் இருந்த போதும் இல்லாத சென்ற முதல் அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்டரே ஆவார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சீனாவின் சிச்வான் பிராந்தியத்தை தாக்கிய கடுமையான நிலநடுக்கம் காரணமாக அறுபத்தி பேர் உயிரிழந்தார்கள் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் நவீன தாதியியல் முறையை உருவாக்கிய இங்கிலாந்து தாதி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தாமஸ் வில்லியம் ரைஸ் டேவிட்ஸ் பிரிட்டனைச் சேர்ந்த அறிஞர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜே இந்திய தத்துவ அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாயவரம் வி ஆர் கோவிந்தராஜ பிள்ளை கர்நாடக இசை வயலின் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எம்எஸ்எஸ் பாக்கியம் திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ப ரங்கராஜன் குமாரமங்கலம் இந்திய அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அலெக்சி டொபலவ் ரஷ்ய விமான வடிவமைப்பாளர் இந்நாளின் சிறப்புகள் உலக செவிலியர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை